ிா்வேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணாத்தே நமவத்கீதை ரெண்டாவது அயம் சயோகம் இருபதாவதுக்கு பாத்தம் வாக்கோம் நாயயே மிரியத்தை வா கதாச்சி நாயம் பிவித்த வா நூய அஜோநித்யாஸ்வத்தோயம் புராணியே ஹன்யமானே ஷரீரே இந்த ஸ்லோகம் ஆத்மாவினுடைய நிர்வீகாரம் அப்படிங்கிற ஒரு லக்ஷணத்தை திரும்பவும் இங்கே அழுத்தமாக உபதேசம் பண்ணுறது பதிமூணாவது ஸ்லோகத்திலே ஆத்மா நிர்வீகாரம்னு சொன்னேன் ஆனால் அது பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டது இந்த ஸ்லோகத்தில் நேரடியாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த உடம்பு இருக்கே நம்ம அனுபவிக்கிற இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ஆறு விதமான விகாரம் அதாவது மாற்றங்கள் நிலைகள் இருக்கிறது நாம் பார்க்குறோம் அதாவது இந்த உடல் அம்மா அப்பாவினுடைய உணவுனாலே ஏற்பட்டது அம்மா அப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்ட ஆகாரத்தினால்தான் இந்த சரீரம் உண்டாகி இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சரீரம் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தது அது ஒரு நிலை அப்புறம் அம்மா வயிற்றுலருந்து இது வெளிப்பட்டுது அது ரெண்டாவது நிலை அப்புறம் இது வளர்ந்துது இது மூன்றாவது நிலை அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறித்து இந்த ஹார்மோன் சேஞ்செலாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் மாறுறது உடம்பில் முகத்துல எல்லாம் ரோமங்கள்லாம் முளைக்கிறது உடம்புகளில் பருவங்கள்லாம் மாறுவது அதெல்லாம் ஒரு நிலை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயசான பிறகு தேய ஆரம்பிச்சு விடுறது உடம்பில் பார்ட்டெல்லாம் உள்ளுக்குள்ள எலும்புலேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தேயுறது அப்புறம் இந்த உடம்பு அழிஞ்சு போயிடுறது இந்த ஆறு நிலைகளுக்கு ஷட் பேர் ஷட் விகாரம் ஷட்பாவிகாரம்னு இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ஷட்பாவிகாரவ தேதத் ஸ்தூல சரீரம் அப்படின்னு தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம் ஆக இந்த ஆறு விதமான மாற்றங்களை ஸ்தூல சரீரம் ஆனால் ஆத்ம சைத்தன்யத்துக்கு உண்மையிலே எனக்கு ஆறு மாற்றங்கள் கிடையாது என்னை சார்ந்திருக்கிற உடம்புக்கு தான் ஆறு மாற்றங்கள் ஆகவே இந்த வளர்ச்சி தேவை எல்லாம் எனக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் இந்த ஆறு மாற்றங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேருனா அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமத்தை அபக்ஷீயத்தை வினஷ்ய அதாவது தாயின் வயிற்றில் இருத்தல் பிறகு பிறத்தல் பிறகு வளர்தல் பிறகு மாறுதல் பிறகு தேய்தல் பிறகு அழிதல் என்று ஆறு விதமான நிலைகள் மாற்றங்கள் இந்த ஸ்தூல சரீரத்திற்கு பருவுடலுக்கு இருக்கிறது இது ஆத்மாவுக்கு இல்லைங்கிறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் கதாச்சித்துன்னா அர்த்தம் ந அயம் ஆத்மா ந இந்த ஆத்மா ஒரு பொழுதும் பிறக்கிறது கிடையாது உடம்புதான் பிறக்கிறது ஆத்மா பிறக்கல மிரியத்தேவா கதாச்சித் ஒருபொழுதும் இறக்கிறதும் கிடையாது நாயம் பூத்வா பவித்தாவான பூயகா இதோட அர்த்தம் இல்லாமல் இருந்து தோன்றுவது கிடையாது அதாவது பிறப்பது கிடையாது இருந்து பிறகு இல்லாமல் போகிறது கிடையாது இறந்து போகிறதும் கிடையாது ஆகையினால அஜஹா அஜகான்னா பிறவாதது இல்லாமல் இருந்து தோன்றுவது எதுவோ அதுதான் பிறக்கிறதுன்னு அர்த்தம் அதனால் இது ஆத்மா அஜகா அஜகாங்கிறது ஒரு லக்ஷணம் ஆத்மாவுக்கு பிறவாதது அப்புறம் அடுத்தது நித்யா நித்யானால் இரவாதது ஆகா ஷாஸ்வதா ஷாஸ்வத்தஹான்னு சொன்னால் அபக்ஷய ரஹிதா அபக்ஷயம்னால் தேயர்றது தேஞ்சு போகிறதுங்கிறது இதுக்கு கிடையாது அப்புறம் புராணகா புராணஹான்னா இதுக்கு ஒரு நாளும் வளர்ச்சியும் கிடையாது எப்போ பறக்கிறது இல்லை இறக்கிறது இல்லையு சொல்லியாச்சோ அதில் நடுவில் இருக்கிற அவஸ்தையும் கிடையாதுங்கிறது அண்டர்ஸ்டு தான் இருந்தாலும் நம்ம மனசில் நன்றாக இந்த கருத்து பதியணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் இந்த உண்மையை நமக்கு சொல்லி கொடுக்கறது ஆக இது தேயாதது வளராதது நகன்யத்தை ஹன்யமானே ஷரீரே शरीरे हन्यमाने அப்பி ஐம் ஆத்மா ந ஹன்யத்தே ஷரீரம் அழிஞ்சாலும் இந்த ஆத்மா அழியறது இல்லை இதுக்கு விபரிணாமம் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது மாற்றம் என்பதும் இல்லை ஆகவே இந்த ஆறு விதமான இந்த உடம்ப அப்பாவனிடத்துலருந்து அம்மா இடத்துல போய் இருக்கிறதே ஒரு மாற்றம் ஆகையினால அந்த அஸ்திங்கிறது அண்டர்ஸ்டுட் இந்த ஆத்மாவுக்கு உடம்புக்கு இருக்கிற ஆறு விகாரங்களும் கிடையாது ஆத்மா ஷட்பாவிகார ரஹிதா நிர்வீகாரத்தையே இன்னொரு பாஷையில் சொல்கிறோம் சங்கராஜராக இதுக்குள்ளே சுருக்கமாக ஒரு கருத்துன்னு சொல்லியிருக்கார் குணவிகாரமும் கிடையாது நிர்குணமாக இருக்கிறதுனால குணவிகாரங்களும் கிடையாதுங்கிற கருத்தும் இதுக்குள்ளே புதைந்திருக்கிறது அப்படின்னு ஆதிசங்கர் சொல்லியிருக்கார் ஆத்மா நிர்வீகாரா நிர்குணத்வாத் அதுக்கு குணங்கள் இல்லாததுனால குணவிகாரமும் கிடையாது நமக்கு எத்தனையோ குணங்கள்லாம் மாறுறது இல்லையா வயசா வயசாக பக்கம் வர வர சில கெட்ட குணங்கள்லாம் போய் நல்ல குணங்கள்லாம் கூட வர்றது அந்த மாதிரி குண ஆத்மாவுக்கு கிடையாது மனசுக்குத்தான் குணங்கள்லாம் மாறுறது அப்படிங்கிற உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த ஸ்லோகத்தினுடைய பரம தாத்பரியம் உடம்புக்கு இருக்கிற மாற்றங்கள்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது எனக்கு கிடையாது ஆகினால உடம்பில் ஏற்படுற மாற்றங்கள் அது இயல்பானது அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் எனக்கு வயசாகிடுத்து எனக்கு நோய் வந்துடுத்து அப்படின்னு எல்லாம் துக்கப்படக்கூடாது ஏன்னால் அது உடம்பினுடைய தன்மை அதை நாம் ஏற்றுக்கிறதுக்கு பழகணும் ஆக உடம்போடு நம்மளை இணைச்சிக்கக்கூடாது உடம்பு தற்காலிகமானது கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருக்கும் உடம்பு நம்மை விட்டு பிரியும் ஆத்மாவில் உடம்பு வரும் உடம்பு போகும் ஆத்மாவுக்கு உடம்பு தேவையில்லை ஆனால் உடம்புக்கு ஆத்மா தேவை இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான விஷயந்தான் இருந்தாலும் இந்த ஞானம் நமக்கு வாழ்க்கையில் எதையும் தாங்கிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் சுகத்துக்கோ துக்கத்துக்கோ நாம் அடிமையாக மாட்டோம் அதுக்காகத்தான் இதை தொடர்ந்து நாம் படிச்சுட்டுருக்கோம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால் நாம் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை நன்றாக மனசில் வாங்கிண்டு அந்த ஞான பலத்தோடு வாழ்வோம் இந்த ஸ்லோகத்தோட மீட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கணும் பகவத்கீதையில் பெரும்பாலும் மீட்டர் சின்னது சில இடங்களில் மீட்டர் பெருசாக இருக்கிற போது அது என்ன புரிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப முக்கியம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கணும் அது மாத்திரமில்லை இந்த ஸ்லோகமும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகமும் கடோபனிஷத்தில் ஏற்கனவே இருக்குது அதனால தான் ஆதிசங்கரர் இந்த இடத்துல இதை விளக்கிற போது இதை கட்டோபனிஷத் மந்திரம்னே சொல்லி விளக்கி சொல்லி இருக்கார் எனவே இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்த நன்றாக புரிஞ்சு கொண்டு ஞான பலத்தோட இந்த சரீரத்துல இந்த உலகத்துல நாம வாழ்வாங்கு வாழ்வோம் யான் எனதுங்கிற செருக்க நீக்கி மோக்லேயே எப்பவும் நிலைச்சிருக்கிறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணட்டும் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது